कृष्णाया नमो वेदांत சச்சிதானயக் बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணா வியசோகி வேஜாஸி முனி சகூ புருஷோத்தமசிரே நோ சவஸ்தம் நருச்சியத்தை ஜன்மராதிஷாத் வவசாய்வரமஸ்ப்ப துஷ்புஷ்டு வவஸ்தான அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம் திரும்ப அதை படிப்போம் எஸ் வியவஸிதி சர்வீதி வவஸ்தானோக்கி அதிக்கார जरायुज அண்டஜ உஜக்ய வைஷூ அவந்திரிஸ் வானப்பஸ்லா திகன் விபோதி कृत्यल्युटो ுோம் இலாத் கத்தரிலியுட் பிரத்தய இந்த விவசாயங்கிற பதத்துக்கு ஞானம்னு அர்த்தம் இருக்குது சாஸ்திரத்தில் விவசாயாங்கிறதுக்கு நிச்சய புத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது விவசாயங்கிறதுக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது தர்க்கசாஸ்திரத்தில் அணுவியவசாய ஜானம் விவசாய ஜானம் அப்படின்னு தர்க்கசாஸ்திரத்தில் சொல்கிற வழக்கம் ஆகையினால் அதுக்கு இன்னொரு தெளிவுக்காக இதை சொல்கிறேன் அதனால் இங்கே சைத்தன்யம் சுத்த சைத்தன்யங்கிற அர்த்தத்தையே ஆச்சாரியார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சம்வின்மாத்திரஸ்வரூபத்வத் விவசாயா விவசாயத்துக்கு கேவல சுத்த சைதன்யம் அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கு அப்புறம் எஸ்மின் வியவஸ்தி சர்வச வியவஸ்தான எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் சூரியோதயம் சூரியன் அஸ்தமனம் இந்த பிரபஞ்ச சுழற்சி எல்லாம் ரொம்ப வெல் டிசிப்ளினாக இருக்குது ஆர்கனைஸ்டாக இருக்குது அதனால் அதெல்லாம் யாரை சார்ந்திருக்குன்னா பகவானை சார்ந்திருக்கு நியதி ஸ்வரூபமான ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதாவது இந்த சத்தியத்தை சார்ந்துருக்கிறதுனால அவருக்கு வியவஸ்தானகா யவஸ்தானகன்னா யாரை சார்ந்திருந்து இந்த பிரபஞ்சத்தோட நியதி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர் வியவஸ்தானகா எஸ்மின் வியவஸ்திதி சர்வசிய வியவஸ்திதிஸ்மின் அனைத்தினுடைய வியவஸ்திதி எதை சார்ந்திருக்கிறதோ அதுக்கு பேர் வியவஸ்தான இது ஒரு அர்த்தம் அப்புறம் என்ன சொல்கிறார் லோகபாலாதி அதிகாரா இந்த உலகத்தை காக்கறத்துக்காக அங்கங்கே நியமனங்கள் பண்ணியிருக்கார் இந்திரன் அக்னி வருமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அல்லது சோமன் ஈசானன் பிரம்மா விஷ்ணு இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் லோகபாலக்காக சொல்கிறோம் ஆகா பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லோருக்கும் எல்லாருக்கும் டெலிகேட் பண்ணியிருக்கார் ஆட்களையெல்லாம் இது பண்ணி இந்த பிரபஞ்ச நீத்தையை கவனிக்கிறதுக்காக தேவதைகளையெல்லாம் உருவாக்கி தேவதைகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கார் அது ஒன்று அது மாத்திரம் இல்லை கர்பத்திலிருந்து தோன்றக்கூடியது முட்டையிலேருந்து வர்றது அப்புறம் வந்து பூமியை புலந்துண்டு வர்றது இதெல்லாம் ஜராயுஜ அண்டஜ உத்விஜ ஸ்வேதஜ போடலை சப்ளை பண்ணிக்கணும் நாம் ஸ்வேதஜன்னா வேர்வையிலிருந்து வர்றது புழுக்கத்திலேருந்து உண்டாகிறது இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்புறம் வந்து மனுஷர்களை சிருஷ்டி பண்ணி பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர அவாந்தர வர்ணம் தர்மசாஸ்திர நியமங்களை உண்டு பண்ணியிருக்கார் வர்ணங்களை பண்ணி அவாந்தர வர்ணம்னு வேறு சொல்கிறார் மற்ற வர்ணங்களும் முக்கியமான தொழிற்குழுக்கள் அந்த தொழிற்குழுக்களோடு சேர்ந்துருக்கிற மற்ற இணை தொழிற்குழுக்கள் அப்படிலாம் சொல்லணும் வர்ணம் அது மாத்திரம் இல்லை ஆசிரமம் பிராமண பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்யாசலக்ஷண ஆசிரமங்கள் அந்த ஆசிரமங்களை உருவாக்கியிருக்கார் அதில் அவரவர்களுக்குள்ள தர்மத்தை வர்ண தர்மம் ஆசிர தர்மத்தை எல்லாம் பண்ணி தத் தர்மாதிக்கான் விபஜிய அந்தந்த தர்மங்களையெல்லாம் வகுத்து வகுத்து கொடுத்துருக்கார் விபஜ கரோத்தி இது வியவஸ்தானா அது கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் லியுட்டு இதில் எப்படி வருதுங்கிறத விளக்கி சொல்லியிருக்கார் அவர் கிருத்தியல்யுட்டா பகுலம் இது பகுல கிரகணாத் கர்த்தரி லியூட் பிரத்யா இந்த வியவஸ்தானகாங்கிறதுல ஒரு கிராமர் பாயிண்ட்டு சொல்கிறார் இந்த லியூட்டு இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில் தெரிஞ்ச பகுல சப்தகா கிரகண ஆஹா வியவஸ்தானகான்னு சொல்லியிருக்கு ஆனால் இதில் இத்தனையும் கிரஹிச்சுக்கிறோம் அந்த லியூட்டு பிரத்யம் எப்படி வந்தது கிருத்தியல்யூட்டோ பகுலம் ஆஹா இந்த வியவஸ்தான சப்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமர் பாயிண்ட்டை சொல்கிறார் அவ்வளோதான் अतः संस्थान अत्र भूताना संस्थिती प्रलयात्म का समीचीन स्थान हश संस्थान भूतातिल तूंगा ओडंग नम पड़े एप्ली नमक उ எல்லாம் சம்மையக்கு ஸ்திதி பிரலயாத்மிகா எல்லாம் ஒடுங்கி இருக்கிறதுங்கிறார் சம்ஸ்தானகான்னா சம்மியக்கு ஸ்தானம் எல்லாம் உங்க ஒன்றும் தொலைஞ்சி போகாது நமக்கு எல்லாம் இது போயிட்டு த்ரூண்டை வச்சுக்கிட்டு அது தொலைஞ்சி போயிட்டு அது இருந்தது இங்கே வச்சிருக்கு அங்கே வச்சுருக்கு ஜென்மா முழுக்க இதே வேலையாக போச்சு இடம் வேற போகிறதில்ல கூட்டிகிட்டு போகிறது அர்த்தத்தில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்ததே தவிர என்ன தர்மத்திலேயோ மோட்சத்திலேயோ ஃபோக்கஸ் இருக்க வேண்டாமோ அதில் இருக்கிறதுல கேட்டால் விவகாரம் விவகாரம்னு சொல்லி ரூம் ரூமாக போயிட்டே இருக்கு அத்த பூதானாம் சம்ஸ்திதி எல்லா எல்லா ஷரீ எல்லா ஜீவர்களெல்லாம் எதில் ஒடுங்கி இருக்கிறார்களோ அதில் இருக்குது பூதானாம் சம்ஸ்திதி பிரலயாத்மிகாங்கிற ப்ரலயாத்மிகா சமீச்சீனம் ஸ்தானம் சம்ஸ்தானம் எல்லாம் கடைசியில் அங்கே தான் ஒடுங்கணும் ஆக அனைத்தும் ஒடுங்கி இருக்கணும் சம்ஸ்தானு அர்த்தம் நன்றாக ஒடுங்கி இருக்கும் இடம் நல்லஸ்தானம்னு அர்த்தம் சம்ஸ்தான ஜகத்குரு சங்கராச்சாரிய மகாசம்ஸ்தானம் சம்ஸ்தானம் மகாசம்ஸ்தானம் சம்ஸ்தானம்னா சமஸ்தானம்னு எழுதிவிட்றான் தமிழில் கோப கோ கோ கோப கோபி ஜனமத்திய சமஸ்தம்னு பாடுறான் கோகோபோபி ஜனமத்திய சம்ஸ்தம்னு தான் பாடணும் சம்ஸ்தம் ஆஹ சம்ஸ்தானம் அதனால் சமஸ்தானம் இல்லை சிவகங்கை சமஸ்தானம் ராமநாதபுரம் சமஸ்தானம் எல்லாம் கிடையாது சம்ஸ்தானம் நல்ல இடம்னு அர்த்தம் தர்மத்தை காப்பாற்ற இடம்னு அர்த்தம் ஆஹ அதில் சம்ஸ்தானத்திலே பெரிஷாக இருந்தால் அது மகாசம்ஸ்தானம் அஹா இங்கே அத்த மகா சம்ஸ்தானம் உண்மையிலே யாருன்னா பகவான் தான் ஆஹ அத்த பூதானாம் சம்ஸ்திதி பிரலயாத்மிகா நிறைய ஜனங்களை வச்சுன்னு மேனேஜ் பண்ணுற பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு மகா பேர் சம்ஸ்தை அப்படின்னு விவகாரத்துல எல்லாம் சொல்லுவாள் பெரிய சம்ஸ்தை இல்லைவோ அப்படின்பா அப்படி இல்லை இங்கே இங்கே அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் உண்மையிலே பகவான் தான் சம்ஸ்தானம் இவ்வளோ பெரிய மகா சம்ஸ்தானத்தை மகா சம்ஸ்தானங்களுக்கெல்லாம் ஆதாரம் எதுன்னா சம்ஸ்தானகா இவர் மகாசம்ஸ்தானகான்னு சொல்லலை பகவான் வந்து மகாசம்ஸ்தானம் உண்மையிலே மகாங்கிற பதத்தை போடலை ஆஹா விவசாயோ விவஸ்தானா சம்ஸ்தானக சம்ஸ்தானகான்னு சொன்னால் இவர்கிட்ட தான் எல்லாம் நிலச்சி நிற்கிறது இவர்கிட்ட வந்து வெளிப்படுறது அதுதான் சொல்கிறார் பூதானாம் சம்ஸ்திதி பிரலயாத்மிகாங்கிறார் நம்ம சாதாரணமாக சிருஷ்டி ஸ்திதி லயம்னு சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறார் சம்ஸ்திதிங்கிறது பிரளயத்தில் எல்லாம் ஒடுஞ்சிருக்கு வியா அவ்வ்தாவஸ்தைக்கு போயிடுறது அதை சொல்கிறார் சம்ஸ்தானா அடுத்தது ஸ்தானத்ருவாதினாம் கர்மானுரூபம் ஸ்தானம் ததாதி இதுஸானத கர்மானுரூபம் ஸ்தானம் ததாத்தி இத்தி ஸ்தானதஹா யாராருக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்கணுமோ அவமும் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்தை பொறுத்து கொடுக்குறார் ஸ்தானத்தை கொடுக்குறார் போஸ்ட் கொடுக்குறார் இந்த ஸ்தானத்தில் நீரு ஆஹ ஸ்தானம் ததாத்தி இது ஸ்தானதஹா அதுக்கு சொல்கிறார் கர்மானுரூப்பேன அவரவர்களுடைய கர்மத்துக்கு புண்ணிய கர்மம் பாப பாபகர்மம் அப்படின்னா கீழானஸ்தானம் புண்ணிய கர்மா பண்ணால் மேலான ஸ்தானம் ஆக இருக்கிற இடத்த கொடுக்குறார் அதுக்கு சொல்கிறார் த்ருவாதீனாம்னு போட்டார் த்ருவன் பிரஹ்லாதன் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கார் பகவான் நட்சத்திர மண்டலத்தில் ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கார் ஆகையினால் த்ருவ ஆதீனாம் த்ருவன் முதலானவர்களுக்கு கர்மானுரூபம் கர்மத்துக்கு தகுந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார் ததாதி ஸ்தானதா அடுத்தது அவினாசித்வா த்ருவகா அவினாசித்வா த்ருவகா த்ருவகான்னா எப்பவும் ஸ்திரமாக இருக்கு அழியாததுங்கிற அர்த்தம் சொல்லுவார் அழியாததால் இவர் யாண்டும் நிலைத்திருப்பவர் எனப்படுகிறார் த்ருவகிற சப்தத்துக்கு நிலைத்திருத்தல்னு அர்த்தம் எதனால நான் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை இங்கே என்ன சொல்கிறார் அழியாததால் நாசித்வாத் விநாசித்வாத் அவிநாசித்வாத் ஒருபொழுதும் அழியாததால் இவர் த்ருவா என்று அழைக்கப்படுகிறார் த்ருவாய நமஹா அஹா த்ருவ சப்தத்துக்கு த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ ப்ஹஸஸ்பதிஹி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா த்ருவந்த இந்திரஸ் சாக்கிச் சாஷ்டிரந்தாரய தாம் த்ருவம் ராஜாவை பார்த்து ஆசீர்வாதம் த்ருவம் ராஷ்டிரம் தாரையதாம் தாங்கள் நிலையான அரசாட்சியை பெறுங்கள் அப்படிங்கிறது அதனால் எப்பவுமே இந்த கர்மா வைதிக கர்மா அப்படின்னாலும் இதை முதல்ல சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் ஆஹா அவினாஷித்வாத்து த்ருவா அடுத்தது பரார்த்திஹீ விபூதிஹி அச இதி பரர்திஹீ பர்திஹி பரர்தே நமஹா பரா ருத்திகி மேலான வளர்ச்சி விபூதி விபூத்தினா மகி மகிமை பகவானோட மகிமை வளர்ந்துட்டே போகிறது வயசா வயசாக பகவானோட குளோரி தான் அதிகமாக புரியும் புரியணும் ஆகையினால் எல்லாம் யார்கிட்ட எது இருந்தாலும் பகவானோடு யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது ஆகையினால பரமாவிபூத் பரம பராவிபூதி ருத்திகின்னா விபூதிஹிங்கிறார் விபூத்தினா குளோரி வளர்ச்சி மேலான வளர்ச்சி இவருக்கு இருக்குது அதனால பகவான் என்ன பண்ணுறாருனா எங்க எல்லாம் நம்ம குளோரி எல்லாம் பார்க்குறோமோ வளர்ச்சி எல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பகவானோடது அப்படின்னு பார்த்தா சண்டையே போட வேண்டியது இல்லையே அவன் இப்படி வளர்ந்துட்டு போகிறானேன்னு பொறாம அவன் வளர்ந்துட்டு போகிறது பகவானோட குளோரி மகிமே தெரியுது நான் வளர்ந்தாலும் சரி அவன் வளர்ந்தாலும் சரி யார் வளர்ந்தாலும் சரி அதை ரசிக்கணும் பிறருடைய வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியாக நினைக்கிறவன் தான் புத்திசாலி விவேகி அவன் வளர்ந்துட்டு போகிறானே என்னால் வளர முடியலையே அப்படின்னு நினச்சா அது பொறாமை தானே நான் வந்து என்னோட எப்படி வளர்ந்துட்டேன் பார் எப்படின்னா கர்வம் இது ரெண்டு தான் எல்லாம் அவஸ்தப்படுத்துறது இந்த கர்வமும் பொறாமையும் தான் பகவான்கிட்டருந்து நம்மளை பிரிக்கிறது ஆக பகவான்கிட்டருந்து பிரிக்கக்கூடிய இந்த குணத்தை விட்டுவிடணும் எல்லாம் பகவான் தான் யாரை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டியதுமில்லை நம்மகிட்ட இருக்கிறத குறித்து நாம் கர்வப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் பரா பரார்த்திஹி விபூதி அஸ்ய பர்திஹி அடுத்தது பரா மாஷோபா அஸ்ஸை தீ பரமஹா ோஷ்டோவ அ அனன்யீனிவாத் பரமசப்க்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் பரா शिरप प्रकाश अस्य இது பரமாக தூரா அர்த்தம் புதுஷா இருக்கு பரமாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பராபா அசைத்தீ பரமஹா பரம ம பர மகா மாங்கிறத மான்னு எடுத்துக்கிறார் மேலான சோபை இவருக்கு இருக்குது சிறந்த சிற மகிழ் சிறப்பு இவரிடம் மேலான சிறப்பு இவரிடம் மிளறுவதால் தூய தமிழில் சொல்லணும்னா மேலான சிறப்பு இவரிடம் மிளறுவதால் இவர் பரமகா என்று அழைக்கப்படுகிறார் பரமாய நமஹா இல்லாட்டி என்ன சொல்கிறார்னா சர்வ உத்கிருஷ்டோவா எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவர் பரமகா சாதாரணமாக அந்த அர்த்தம் தான் சொல்லுவோம் பரமஹா சர்வ உத்கிருஷ்ட அனைத்திலும் மேலானவராக இருப்பவர் அனநிய அதீன சித்தித்வாத் அவருடைய இருப்புக்கு அவர் எதையும் சார்ந்திராதவர்னு அர்த்தம் நம்மெல்லாம் எத்தனையோ சார்ந்திருக்கும் நம்ம வாழணும்னா என்னென்னா டிபெண்டன்ஸ் ஸோ மெனி டிபெண்ட்ஸ் எல்லா எனக்கு இந்த சௌகரியம் இருக்கணும் லைட் எறியணும் பாய்பை திறந்தால் தண்ணி வரணும் வேணும்னா நடந்து போகிறது நடந்து போகிறதுக்கோ கார் வாகனம் வேணும் சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு இப்படி இருக்கணும் என் சந்தோஷத்துக்கு இத்தனை டிபெண்டன்ஸ் இருக்குது ஆ நான் வந்து எல்லா எல்லா ஏகப்பட்ட விஷயத்த டிபெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபிசிக்கலி டிபெண்ட் இமோஷனலி டிபெண்ட் யாருக்கும் நான் டைம் மாட்டேன் எனக்கு எல்லோரும் டைம் அப்படின்னு நினைக்கிறோமே அவனுக்கு அவன் டைம் வேண்டி இருக்குது இல்லை ஹியூமன் ப்ராப்ளம் அதெல்லாம் இவர் என்ன சொல்கிறார் நான் இவர் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணுறதில்ல பகவான் அவரோட சந்தோஷத்துக்கு யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லை பக்தன் பூஜை பண்ணலேன்னு துக்கப்படுவாரா என்ன என்ன மலையாளத்தில் சொல்லுவான் ஜோசியம்லாம் சொல்லுவான் அடிக்கடி சுவாமி துக்கமாயிட்டுண்டு அப்படின்னு கோபத்தில் இருக்குது அப்படின் பகவான் கோபத்தில் இருக்காராம் இவன் பூஜை சரியாக பண்ணாதனால ரொம்ப கோபத்தில் இருக்க ஆரம்பான் பகவான் அப்பேற்பட்ட பகவான் பகவான் நம்மளை மாதிரி தானா அப்படின்னா பூஜை பண்ணலேன்னா அவருக்கு கஷ்டமாக இருக்கான் அப்படின்னு இவனும் நம்புகிறான் என்ன இந்த ஸ்லோகத்திலாம் படிக்கப்படாது ம் அண்ணன் நம்மளை நம்பியாக இருக்கார் அவர் நம்ம பூஜையை எதிர்பார்த்தா இருக்கார் நம்ம பூஜை நைவேத்தியம் கோவில் தங்கத்தேரு வைர கிரீடம் இதை நம்பியாக பகவான் இருக்கார் அவரை அவரோட வஸ்துவை எடுத்து அவருக்கே போட்டு நான் பண்ணேங்கிறான் இல்லையா பகவானோட வஸ்துவே எடுத்து பகவானுக்கு கொடுத்து விட்டு அது வந்து நான் பண்ணி போட்டேன் அதெல்லாம் அப்படிங்கிறான் எல்லாம் நம்ம கான்ட்ரிபியூஷன் தான் ஐ ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் அங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பண்ணியிருக்கேன்னு உனக்கு சான்ஸே பகவான் தான் கொடுத்தாரு நீ வந்து பகவானுக்கு எல்லாம் அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமே அதான் அதுதான் என்ன பண்ணுறது ஜனங்களுக்கு அதை எதிர்பார்க்க நம்ம பண்ணினோம் நான் என்னது இந்த நான் என்னது தானே நம்மளை படுத்துறது அகம் மம யான் எனது எனும் ஷருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அதனால் வந்து அந்த கிடையாது அனநிய அதீன சித்தித்வாத் பரமஹா சர்வ உத்கிருஷ்டத்வாத் சர்வ உத்ஷ்டா எதுனால எல்லாத்துக்கும் மேலானவர்னா எதையும் அவர் டிப்பெண்ட் பண்ணாதனால்தான் அவர் மேலானவர் யாரெல்லாம் டிபெண்ட்டாக இருக்கானோ அவெல்லாம் அல்பம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆக டிப்பண்ட்டாக இருக்கிறதெல்லாம் சார்ந்திருத்தல் என்பது கீழானது எதுக்கு நான் யாரையும் சார்ந்திருக்கலை சில சமயம் ஃபிசிக்கலாக நம்ம டிபெண்ட்டாக இருப்போம் நடக்க முடியல உட்கார முடியலன்னு அதுக்கு டிபெண்ட்டாக இருக்கலாம் அதை வேண்டாம் அதை போட்டு படுத்து எடுத்து நமக்கு ஏதோ சேவை செய்ய வந்திருக்கான்னா நான் சும்மாவாக பண்ணுறேன் பணம்ல கொடுக்குறேன் பணம் கொடுக்குறதுனால அன்பு வந்துடுமா என்ன நிறைய பேருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது பணம்னாலே பணம்னால் அது ஃப்ரீயாக பகவானோட பணத்தை கொடுத்து அன்பை வாங்கவே முடியாது உண்மையான பக்தியை வாங்க முடியாது அது தெரியறதில்லை எல்லாம் எல்லா உலகத்துலேயே பிரித்து பணம்னு நினச்சிக்கிறோம் நம்ம பணம் வேண்டியதுதான் பணம் வேண்டான்னு யார் சொன்னால் ஆனால் பணம் இருக்கிறதுனால திமிரு வரக்கூடாது பணம் திமுருன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா அது வரப்படாது ஆஹா சர்வ உத்கிருஷ்டோவா அனன்ய அதீன சித்தித்வாத் வேறு அ அனன்யம்னா என்ன அதீனம் அதீனம்னா டிபெண்டன்ஸ் சார்ந்து இருக்கிறது அந்ய அதீனம்னா என்ன அர்த்தம் இன்னொருத்தனை எதுக்கெடுத்தாலும் சார்ந்துடும் விட மாட்டான் ஃபோன் பண்ணியே கொண்டு விடுவான் இன்டர் காம் இருந்தால் இது பண்ணுவா அது இருந்தா இது பண்ணுவா எல்லாத்துக்கும் டிப்பண்டன்ஸ் டிப்பண்டன்ஸ் நீ ஒன்றும் சரியாக எங்கிட்ட பேசுகிறதில்லை சரியாக பார்க்குறதில்ல போகிறதில்ல எல்லாம் இதெல்லாம் என்னென்னா பகவான்கிட்ட பகவான் இப்படி இருக்கார் அவர் எதாவது கேட்குறாரா என்ன என்ன பூஜை பண்ணலையே அவர் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாரா நான் உன்னை படைத்து ஆளாக்கி இப்படிலாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாவது எங்கிட்ட மரியாதை இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாரா பகவான் என்றைக்காவது கேட்டிருக்காரோ வேணா இவன் ஜோசியம் சொல்லுவான் பகவான் வந்து உண்மையில ரொம்ப கோபமாக இருக்கார் இவன் வேணால் சொல்லலாம் அது யார் வெரிஃபை பண்ணுறது முடியாது அது ஒரு ஸ்ரெய்த்து ஸ்ரத்த அவன் ஜோசியம் சொல்கிறாங்கிறதுனால ஒரு ஃபெய்த்தை வச்சுன்ருக்கோம் இந்த லட்சணங்கள்லாம் படித்தா வருமா எப்படிப்பா பகவானுக்கு பகவானோட லக்ஷணத்தையே நீ கொ பகவானுடைய லக்ஷணையே லக்ஷணத்தையே கோவப்படுவார்னால் எதுக்கு கோவப்படுவார் நான் ஒழுங்காக இல்லைன்னா கோவப்படுவார் அவருக்கு நான் ஒன்றும் செய்யலைன்னா கோவப்பட மாட்டார் நான் தர்மமாக வாழறதுங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் நான் தர்மமாக இல்லைன்னா அவர் கோவப்படுவார் தண்டனை கொடுப்பார் அது அவரோட வேலை அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுலேயும் கூட அவருக்கு பட்சபாதம் கிடையாது இல்லை இவன் ரொம்ப பெரிய மல்டி மில்லியனர் அவனுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தண்டனை கொடுங்க இங்கே இருக்கிற ஜெயிலில் வேணால் கொடுப்பான் பகவான் விடமாட்டார் தெய்வம் நின்று கொல்லும் அவருக்கு இந்த பட்சபாத்த தோஷங்கள்லாம் கிடையாது நமக்கு வேணால் கொஞ்சம் எதா கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணால் இப்போ இருக்கிற ஜெயில்ல கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா காஃபி கொடு எக்ஸ்ட்ரா அதை கொடு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கே அவர்கிட்ட முன்னதிலும் தமி தப்பிக்கவே முடியாது அதான் ஞாபகம் வச்சுக்கணும் அது அவருக்கு தான் ரொம்ப பயப்படணும் இந்த ஜட்ஜுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் இந்த லோக்கல் லா லா அண்ட் ஆர்டருக்கு பயப்பட வேண்டாம் மகா லா ஆர்டருக்கு பயப்படணும் இந்த லோக்கல் லோக்கலாக இருக்கிற லா அண்ட் ஆர்டரில் நம்ம நம்ம சமாளிச்சு விடலாம் ஆனால் அந்த லா அண்ட் ஆர்டர்லேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது அது புரியணும் அதனால் வந்து அவர் அனன்ய அதீன சித்தி அவருக்கு எப்போவுமே யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவரு கிடையாது சார்பற்றவர் எதையும் சார்ந்திராதவர் அவரை நாம் சார்ந்திருந்தோம்னா நமக்கும் எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதையும் சார்ந்திராதவரை நாம் சார்ந்திருந்தால் நமக்கும் எதையும் எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோட ஹாப்பினஸுக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது நோ கண்டிஷன் என்னோடய ஹாப்பினஸ்ஸுக்கு என்னுடைய ஹெல்த்து கூட கண்டிஷன் கிடையாது வலித்தா வலிக்கிறது வலிச்சுட்டு போகிறது அப்படி தான் இருக்கும் ரொம்ப அதனால் அவர் பரமகா பரமாய நமஹா அடுத்தது பரமஸ்பஷ்ட சம்விதாத்மத்தையாக ஸ்பஷ்டா பரமஸ்பஷ்டா ரொம்ப அழகாக சொல்கிறார் அதாவது ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்னதுன்னா சம்வித ஆத்மஸ்வரூப்பேன்னு அங்கே விவசாய ஹாக்க சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறார் சம்வித ஆத்ம தயான அர்த்தம் பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக தெரிகிறார் நான் நான் நம்ம சொல்லிகிட்டு அந்த நான் யார் நான் தூய உணர்வு பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி எனக்கு தெரியறது நான் இருக்கேங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது நான் இருக்கேங்கிறது நான் உணர்கிறேன் நான் என் மனசை உணர்றேன் என் உடம்பை உணர்றேன் ஆனால் அதில் தெளிவில்லை உடம்பில் தெளிவில்லை உடம்புக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெளிவில்லை மனசுக்குள்ளே என்னெல்லாம் போயின்னு இருக்குதுன்னு எனக்கு தெளிவில்லை ஆனால் நான் தெளிவு இருக்குது தெளிவில்லைங்கிறத தெரிஞ்சிக்கிற ஒரு வஸ்து எப்பவும் தெளிவாக இருக்குது புரியுறதா தெளிவில்ல தெளிவாக தெரிஞ்சிக்கிற ஒரு வஸ்து எப்பவும் தெள்ள தெளிவாக இருக்குது அதுதான் பரமஸ்பஷ்டா ஆத்மரூப்பேணு அர்த்தம் அயம் ஆத்மா பிரம்ம ஆஹா சம்விதாத்மதையா சம்வித்துன்னு சொன்னால் சம்மக்கு வித்து நன்றாக அறியிற வஸ்துன்னு அர்த்தம் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் அறியிறது எது அறிகிறதோ அது தெளிவாக இருக்கிறது அறியப்படுவது தெளிவாக இருந்தாலும் தெளிவாக இல்லாவிட்டாலும் அறிகின்ற ஒரு தத்துவம் இருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது அதற்கு பெயர்தான் பரமஸ்பஷ்டாக ஸ்பஷ்டா பரமஸ்பஷ்டரே நமஹா ஸ்பஷ்ட்ரு சப்தம் ரிக்காராந்தா புல்லிங்க ஸ்பஷ்ட்ரு சப்தா ஸ்பஷ்டா ஸ்பஷ்டாரவ் ஸ்பஷ்டாரா இங்கே இல்லை ஸ்பஷ்டகான்னு போட்டால் கூட அகாராந்த புள்ளிங்கம் ஆகிடும் ஆனால் ஸ்பஷ்ட்ரு அப்படி போடுற வழக்கம் ஸ்பஷ்டகா ஸ்பஷ்டௌ ஸ்பஷ்டா அப்படின்னு சொல்லலாம் அதனால் பரமஸ்பஷ்டா பரமஸ்பஷ்டா மேலாக மேலாக சிறந்த இப்போ தான் பரமசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் எதையும் சாரந்திராத தெளிவானவர் நமக்கு தெரியுது எல்லாேருக்கும் தெரியுது நீ இருக்கேன்னு தெரியுறதா இல்லையாப்பா இருக்கேன்னு தெரியுது நீ என்னவா இருக்கேன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னவா இருக்கேன்னு தெரியாமல் இருக்கிற நீ இருக்கே இல்லையா இருக்கேன் அது தெளிவாக இருக்குன்னு அதுக்குத்தான் வந்து உனக்கு அந்த அறிவை கொடுத்துட்டா தெரிய போகிறது அகம் ரொம்ப கிளாரிட்டி இருக்குது அயாம்கிறதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்குது வாட்ட ஏங்கிறதுல கிளாரிட்டி இருக்குங்குறது விஷயம் வேறு அப்புறம் படிக்கிற விதமாக சாஸ்திரம் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டால் யூ ஆர் அவேர்னஸ் யு ஆர் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் புண்ணியம் இருந்தால் புரிஞ்சுடும் புரிஞ்சுடுத்துனா அதுக்கப்புறம் அதில் ப்ராப்ளம் இல்லை ஆக பரமஸ்பஷ்டாயன பரமஸ்பஷ்டரை நமஹா இப்படி தான் ஞாபகம் எனக்கு அர்ச்சனையில் பார்த்தா தெரியும் பரமஸ்பஷ்டரை நமகாவா பரமஸ்பஷ்டாய நமஹாவா ஸ்பஷ்டாயன்னு சொல்லலாம் பரமஸ்பஷ்டாய நம நாமாவில் சரி அடுத்தது துஷ்ட பரமா ஆனந்த ஏக ரூபத்வாத் துஷ்ட துஷ்ட பரமானந்த ஏகரூபத்துவாத் பரமானந்த அநேக ரூபத்துவாத்து சொல்லலை பரமானந்த ஏகரூபத்துவாத்து சொல்லியிருக்கார் எந்த அதாவது என்னென்னா நம்ம எல்லாம் விஷய சுகம் தானே நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் என்னதுன்னா கண்ணால் பார்த்து சுகம் அனுபவிக்கிறது காதால் கேட்டு மூக்கால் முகர்ந்து நாக்கால் சுவைச்சு தொட்டு பார்த்து இந்த சுகத்துக்கு தானே எல்லோரும் படாதபாடு படுறான் இதுக்கான பொருளெல்லாம் சேர்க்கணும் அந்த பொருளை அனுபவிக்கணும் ஆனால் இது என்னதுன்னா இது வந்து இந்திரியங்களால் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டும் இந்திரியங்கள் சென்சார்கன்ஸும் யூஸ் பண்ணாமல் பரமா ஆனந்தம் அனுபவிக்கிறவொருத்தன் இருக்கானே ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனே ஆனந்தமாக இருக்கான் ஆகையினால் பகவான் எப்படி இருக்கார்னா பரமானந்த ஏகரூபத்வாத் இது வந்து அநேக ரூபானந்தம் இது பார்த்து அதுலேயே கிரடேஷன் சாப்பிட்றதுல கிரடேஷன் இது நல்லா இருக்குது அப்படி இருக்குது கேட்குறதில் முகர்றதில்ல தொட்டு உணர்றதில் எல்லாம் பரிச்சின்ன ஆனந்தம் எல்லாம் துண்டு துண்ட ஆனந்தம் இது ஒரு கண்டிஷன் வேறு இதுக்கு தான் கடைசி ஷா பிறந்ததுலேருந்து பார்த்தாலும் எக்ஸ்ட்ரோவேட்டாக போய் இதிலே தேடி தேடி இதை வச்சுட்டு சுற்றி சுற்றி இந்த சாமானையே தியானம் பண்ணிகிட்டுருக்கும் எப்போ பார்த்தாலும் அதனால் இதெல்லாம் இல்லாமல் முடியவே முடியாது அப்போ எல்லாம் கண்டிஷன் இதில் இருந்துதான் பகவான் எப்படி இருக்காருன்னா நித்ய துஷ்ட சர்வதா துஷ்ட பரமஸ்பஷ்டாய நம அப்போ அகாராந்தஃப் புல்லிங்கந்தான் ஸ்பஷ்டாய நம சரி ரிக்காராந்தம் இல்லை அகாராந்த புல்லிங்கம் தான் பரம ஆனந்த ஏகரூபத்வா ஒரே ஆனந்தந்தான் இதில் வந்து இந்த விஷயங்கள்னால் பரிச்சின்னமானதில் ஆனந்தத்தில் கிரட கிரடேஷனும் கிடையாது ஃப்ளக்ஷுவேஷனும் கிடையாது நோ கிரடேஷன் நோ ஃப்ளக்ஷுவேஷன் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தத்தில் எல்லாம் என்னதுன்னா நல்லா இது பண்ணுறோம் திடீர்னு லைட்டு மங்கிறது அப்புறம் திடீர்னு இப்பள புடுங்கிறது அப்போ உடனே என்ன டிஸ்டர்பாகுதுங்கிறோம் இங்கே டிஸ்ட் இதாச்சுன்னா அது ஜட வஸ்து இங்கே மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுது அப்படிலாம் இல்லாமல் ஸ்வரூப ஆனந்தம் அதைத்தான் சொல்கிறார் பரம ஆனந்த ஏகரூபத்வாத் துஷ்டா இப்படி ஒரு ஒரு நாமாக்களையும் நம்ம புரிஞ்சு பண்ணுற போது எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை depend டிபெண்ட் பண்ணிட்டுருக்கிறது மணி பொசிஷன் பொசன் ரிலேஷன் இதெல்லாம் சார்ந்திருக்கிற இன்பம் இல்லை சார்ந்திராத இன்பம் ஒரே இன்பம் சார்ந்துள்ள இன்பம் உண்மையிலே இன்பங்கிறது ஒன்று தான் ஹாப்பினஸ்ஸுங்கிறது அந்த ஹாப்பினஸுக்கு கண்டிஷன்ஸ் ஆர் மெனி அதே மாதிரி துக்கமும் அப்படி தான் துக்கம்ங்கிறது சமானந்தான் ஆனால் துக்கத்துக்கு காரணம் வேறு ஒருத்தனுக்கு சனி தசை இன்னொருத்தனுக்கு ராகுதை அதுதான் காரணம் அதுதான் காரணம் வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் துக்கம் எல்லாேருக்கும் பொதுவானது துக்கம்னா துக்கத்தில் வந்து இந்த துக்கம் அந்த துக்கம்னு பேர் எழுதி வச்சுருக்கு துக்கம் நீ துக்கத்துக்கு ஒரு ஒரு காரணத்தை சொல்கிற ஆஹா துக்க காரணம் அநேக்கம் துக்கம் ஏக்கம் சுக காரணம் அநேக்கம் சுகம் ஏக்கம் இதெல்லாம் புரிஞ்சாலே விஷயம் தெரியும் ஆக நீ ஆயிரம் காரணத்தை சொல்லு சுகத்துக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லு துக்கத்துக்கு துக்கம் சுகம்ங்கிறது அந்த கரணத்தில் இருக்கிற அனுபவம் அதனால் நீ நீ பண்ணுற மிஸ்டேக்கை நீ உணரணும் இதெல்லாம் இருந்து தான் நமக்கு வேணுமா அப்படின்னா அதுதான் அங்கே தான் மாயே அது என்ன எத்தனை பேர் எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் சரி விட மாட்டேன்னு பரமானந்த ஏக்க ரூபத்வாத் துஷ்ட இது என்னன்னா இது பக்தியினால் ஞானத்தினால் கிடைக்கக்கூடியது பக்தி நாள்னா கூட அங்கே பகவானை நினச்சி நினச்சது இருக்கும் அதுலேயும் என்ன நேற்றுக்கு நினச்ச மாதிரி இன்றைக்கி நினைக்க முடியலையேம்பான் அங்கேயும் கூட தாரதமியம் வரும் ஞானத்துலேயும் கூட இன்றைக்கி நம்ம டீப்பாக திங்க் பண்ண முடியலையண்ணா நீ திங்க் பண்ண திங்க் பண்ணாட்டே நீ யார் துஷ்டா அப்போ இதை பகவானுக்கு ஏற்றுறது பகவான் பரமானந்த இயக்கரூபனாக இருக்கார் நான் அல்ப அனந்த அல்ப அநேக்க ரூபனாக இருக்கேன் பகவான்னு சொல்லணும் துஷ்டா அவர் சந்தோஷமாக இருக்கார் நான் துக்கமாக இருக்கேன்னா ஆக துக்கமாக இருக்கிற நீ சந்தோஷமாக இருக்கிற பகவானை எதுக்குப்பா பூஜை பண்ணுறேன்னா நானும் சந்தோஷமாக இருக்கிறது அது எப்படி வரும் உனக்குன்னா அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்ன அனுகிரகம் பண்ணுவார் கோடி ரூபா கொடுப்பார் அப்படி கொடுத்தா பண்ண போகிறார் அப்படி கொடுத்தாருனா இன்னும் அல்பந்தானே ஆக போகிறது பணம் கூட கூட அல்பானந்தம் கூடுமா பிரம்மானந்தங்க வருமா சொல்லுங்க பணம் கூடுறதுனால பூர்ண ஆனந்தம் கூடுமா அது ஒரு பிரமே மகாபிரமே சத்தியம் சத்தியம்தானே ஆஹ் பரம ஆனந்த ஏக்கரூபத்வாத் எல்லாம் ஆச்சாரோட வாக்கியமெல்லாம் அவ்வளோ பலம் ஏக்கரூபத்வா அதுவே நிறைய சொல்லணும் இதில் வியாக்கியானம் இதெல்லாம் இல்லை விவரித்தியும் இல்லைன்னு போயிடுச்சு பரவாயில்ல அடுத்தது புஷ்டரமஸ்புஷ்டுஷ்டுண புஷ்டர்வற்ற சம்பூர்ணா புஷ்டாதார புஷ்ட புஷ்டி புஷ்டகான்னு சொன்னால் வலிமையானவர் போஷாக்கு நிறைந்தவர் நரிஷடு அப்படி அர்த்தம் இங்கே அப்படி சொல்லலை ஆச்சாரியர் சர்வத்திர சம்பூர்ணத்வாத் எங்கும் நன்றாக நிறைந்திருப்பவர் அவர் இல்லாமல் ஒரு அணு கூட இருக்காது ஆகையினால் சர்வத்திர சம்பூர்ணத்துவாத் புஷ்டகா இந்த சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு பூர்ணா பூர்ணா புஷ்கலா அப்படிங்கிறோம் பூர்ணானா என்ன அர்த்தம் நிறைவுன்னு அர்த்தம் புஷ்கலான்னால் என்ன அர்த்தம்னா நல்ல அது அந்த பூர்ணமாக இருக்கிறதுனால பூரிப்பு மனசில் பூரி பூர்ண நிறைவு இருக்குது நிறைவு நிறைவு இருக்கிறதுனால முகத்தில் பூரிப்பு இருக்குது இது ரெண்டும் உள்ள அறிவுள்ள தத்துவந்தான் பூர்ணா புஷ்கலா சமயத்தை ஹரிஹர புத்திர சுவாமி ஆர் தர்மசாஸ்தா அதாவது ஒரு டீச்சர் எப்பவும் நிறைவாகவும் இருக்கணும் பூரிப்போடையும் இருக்கணும் நிறைவுனால பூரிப்போடு இருக்கணும் ஆக என்னால் ஷாஸ்தா ஐயப்பன்கிறது டீச்சன் டீச்சர் ஐயனார் ஐயப்பன் அப்படிங்கிறது என்னதுன்னா பூர்ணா புஷ்கலாசமேத ஹரிஹர புத்திர சுவாமிங்க அதிலேயே நிறைய தத்துவம் இருக்குது பரஜானம் அபரஜானம் லௌகிக்ஞானம் எல்லா ஜானத்தையோடும் இருக்கார் ஆஹா சர்வற்ற சம்பூர்ணத்துவாத்து புஷ்டா இனி சுபேக்ஷணம் शुभं ஈணம் தர்ஷனூர் மோட்சதம் போகா சர்வந்தேகேதாரணம் பீ பாவனயிரேத சர்ம கஷணம் அவிதாச்சும் சூபேக்ஷணயிரி வர சொல்கிறேன் ஈநம் ஈக்ஷம் நார்வை நார்வையுடையவர நற்பார்வையுடையவருக்கு நமஸ்காரம் நல்ல பார்வையுடையவருக்கு நமஸ்காரம் நமக்கும் நல்ல பார்வை வாணும் எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணிகிட்டுருக்குது நெகட்டிவாக தான் எல்லோரும் பார்க்குறான் பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு ஜென்ம பிறந்ததுலேருந்தே அப்படி தான் அபியாசமே நெகட்டிவாகவே சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்பா அம்மாவும் நெகட்டிவ் சொந்தக்காராலும் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுற ஜனமே நம்மளை சுற்றி இருக்க மாட்டேங்கிறார் ஆஹ் என்னால் நமக்கு ஒருவேளை பாசிட்டிவாக திங்கிங் இருந்தால் கூட ரொம்பவும் பாசிட்டிவாக நினச்சு நான் பாசிட்டிவாக ரொம்ப திங்க் பண்ணால் உனக்கு என்னப்பா ஆச்சுன்னா இல்லை இல்லை நீ ரொம்பவும் ஓவர் கான்ஃபிடென்ஸும் ப்ராப்ளம் அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு என்னமோ மூளையே இல்லாத மாதிரி இப்படிலாம் சொல்லிவிடுவான் அதுதான் அந்த ஒரு எப்போவுமே இந்த நெகட்டிவாக திங்க் பண்ணி பண்ணி பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறதுக்கு அவகாசமே இல்லை எதிர்மறை சிந்தனையை வளர்த்து வளர்த்து நேர்மறை சிந்தனைக்கு இடமே இல்லாமல் போய்விடுகிறது அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பழசு பயத்தில் வர்ந்துகிட்டே இருக்குதுண்ணா எப்படி வரும் நீ அப்படியே கல்டிவேட் பண்ணிகிட்டே வந்தியானா பாசிட்டிவாக கல்டிவேட் பண்ணணும் பரவாயில்லை அப்படி தான் போனால் போயிட்டு போகிறது நம்ம பாசிட்டிவாக நினச்ச வைப்போமே இப்போது நான் ஒரு கதை படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துது ஒரு ஸ்கூலில் படித்த பையன் அந்த பையன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரியவன் அனுப்பறம் ஆசிரியர்கிட்ட படிச்சு தான் படித்த ஸ்கூலில் படித்த வாத்தியாரை பார்க்க போகிறான் பா போய்ட்டு அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறான் சார் நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன் என்னை தெரியறதாண்ணா எனக்கு தெரியலையப்பா ஞாபகம் இல்லையே அப்படின்னு விட்டார் அவர் உங்களால் தான் சார் நான் வாழ்க்கையில் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் என்ன நடந்ததுப்பா அப்படின்னு நான் வந்து என் கூட படித்த பையன் ஒரு பையன் நல்ல பணக்கார பையன் அவன் பெரிய அழகாக நிறைய நல்ல வாட்சு கட்டியிருந்தான் நான் ஏழை எனக்கு அவனோட வாட்சை வந்து எடுத்துக்கணும்னு ஆசையாக இருந்தது அவன் சாப்பிட போகிறபோது அவன் கேட்டி வச்சபோது நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவன் காணோன்னு சொன்னான் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணீங்க எல்லா பையன்களையும் கண்ணை கட்டிவிட்டீங்க எல்லா பையனோட கண்ணையும் கட்டிவிட்டு எல்லார் சட்டப்பைக்குள்ளேயும் கையை விட்டு நீங்கள் பார்த்து யார் சட்டக்குள்ளே யார் பைக்குள்ளே இருந்ததோ அதை எடுத்து அதுக்கப்புறம் கொடுத்துட்டீங்க அந்த சமயத்தில் வந்து நீங்கள் யார் என்ன என்னையும் நீங்கள் காட்டி கொடுக்கல என்னையும் நீங்கள் காட்டி கொடுக்கல அந்த பையனுக்கு கொடுத்துட்டால் யாருக்கும் யார் எடுத்தான்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய அந்த உயர்ந்த குணம் என் வாழ்க்கையில் என்ன மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னான் இப்போதான் சொல்லுங்கள் டாக்டர் சார் இப்போ நான் தானே அது உங்களுக்கு தெரியாதானே தெரியாதுப்பா நான் திரும்ப திரும்ப கேட்ட உடனே சொன்னார் அவர் சொல்கிறார் நானும் அந்த நேரத்தில் கண்ணை கட்டின்ட்டுருந்தேன் நானும் அந்த நேரத்தில் கண்ணை கட்டின்னு இருந்ததுனால எனக்கும் தெரியாது யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் அது யாருன்னு தெரியாது நீ இப்போ சொல்கிறதுனால நீனு தெரியறதை தவிர எனக்கு தெரியாதுன்னார் எவ்வளோ உயர்ந்த நோக்கம் பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம பண்படுத்தோம் ஒருத்தருடைய குறைய சொல்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையில் சின்ன வயசில் ஏதோ அறியாமையினால தவறு செய்கிறான் அதை சொல்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ அவனுக்கு நன்மை ஏற்படுறது பாருங்கோ அவனை சொல்லி அன்றைக்கி கஷ்டப்படுத்தியிருந்தால் வாழ்க்கை முழுக்க வேறு விதமாக போயிருக்கும் அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு பள்ளி கொடுத்துருக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வேணும் நிறைய நம்ம இதில் குடும்பத்திலே இப்படி கிடையாது இங்கே பார்த்தாலும் நெகட்டிவாக பெரும்பாலும் இப்படியே யோசிக்கிறார்கள் அந்த கல்ச்சர்ட் திங்கிங் ஒரு பண்பட்ட சிந்தனை கிடையாது ஈணம் ஈக்ஷணம்னா என்ன தரிசனம் எஸ் யாருக்கு வந்து ஈக்ஷணம் தரிசனம் எப்படின்னா சுபம் சுபம்னா என்ன சுபகரம்ங்கிறார் நன்மையை கொடுக்கிறது எவருடைய பார்வையானது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கிறதோ அப்பேற்பட்டவருக்கு சுபேக்ஷணகான பேர் சொல்கிறார் மோட்சம் ததாத்தி மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் போகார்த்தி நாம் போகதம் விரும்புகிறவர்களுக்கு போகத்தை கொடுக்கிறார் அர்த்தகாமத்தை விரும்புகிறவனுக்கு அர்த்தார்த்தி பிராப்னுயா தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி ச அர்த்தமாப்னுயாத் இதே விஷ்ணு சாஸ்திரநாம ஃபலஸ்ருதியில் தானே இருக்குது காமான் அவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் ஆஹ முமுக்ஷூணாம் மோட்சதம் போகார்த்தினாம் போகதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் சர்வ சந்தேக விச்சேத காரணம் அதோடு தானே கனெக்டட் அதே தானே பாஷம் இப்படிதானே இருக்குது உங்கள் புஸ்தகம் சர்வ சந்தேக விச்சேத காரணம் எல்லா சந்தேகத்தையும் போக்கக்கூடிய ச அதாவது சுபே கஷணான அர்த்தம்னா தெளிவான பார்வை சந்தேகங்கள் அல்ல அற்றதுன்னு அர்த்தம் அனைத்து சந்தேகங்களும் இல்லாத பார்வை சந்தேக சர்வ சந்தேக விச்சேத காரணம் பாபினாம் பாவனம் போய் வெங்கடாஜலபதியை பார்த்தா பாவங்கள்லாம் போயிடும் அவருக்கு அவருடைய கண் பட்டால் போரும் பகவானுடைய கண் நம்ம மேலே கடை கண் பட்டால் போரும் பாபிகளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் புனிதமாக்குங்கிற பாப்பினாம் பாவனம் ஹுதய கிரந்தேகே விச்சேத அவருடைய பார்வை அதாவது இந்த அறிவு பார்வை இந்த ஞானப் பார்வை கிடைச்சதுன்னா பகவானுடைய பார்வை என்னன்னு அர்த்தம் ஞானந்தான் பார்வை ஹயக கிரந்தேகே விச்சேத கரம் மனசில் இருக்கிற பலவிதமான முடிச்சுகள் அபிமானங்கள் பற்று இதெல்லாம் அதெல்லாம் அரு அறுக்கக்கூடியது சர்வ கர்மணாம் கஷபணம் நாம் பண்ணியிருக்கிற அத்தனை விதமான சஞ்சித கர்மாக்கள் எல்லா கர்மாக்களையும் நாசம் பண்ணக்கூடியது அது மாத்திரமில்லை அதுக்கு காரணமான அவித்தியாச்ச நிவர்த்தகம் அஜானத்தை நீக்கக்கூடியது சாசுபே இதுதான் ரொம்ப அழகானது அஹ் தர்ஷனம் ஈணம் சுபம் சுபகரம் பதி சாபேட்ச அஹ மோட்சதம் மோஷமாக மோட்சம் மோட்சம் தோகா போகம் தான் விஷேதக்காரணம் பீனா பாவன விட்சேதம் பர்வம் பவிதாச்சும் சாபேட்சா் நிருந்த அந்த ஜானத்து நாள் தர்மஜானம் ப்ரமஜானு அதுனால் நமக்கு எல்லா வாழ்க்கையில் தர்மமான சுகங்களும் கிடைக்கும் அப்புறம் வந்து வைராக்கியமும் கிடைக்கும் மோக்ஷமும் கிடைக்கும் பாபங்கள் போகும் சந்தேகங்கள் நீங்கும் கட்டுக்கள் பந்தங்கள்லாம் நீங்கும் பந்தத்துக்கு காரணமான அஜானமும் போகும் அப்பேற்பட்ட பார்வை அறிவு பார்வை அறிவே பார்வை ஞான சக்ஷு சஹா சுபேக்ஷனா அதுக்கு முன் கோட் பண்ணுற ஹிருத்தியதே ஹிரதய சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அந்த திருஷ்டி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு மந்திரம் முண்டகோபனிஷத் ரெண்டு ரெண்டு எட்டு அந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த பிரம்மனை நீ நன்றாக உணர்ந்து கொண்டால் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அவிழ்ந்து போகும் முடிச்சுன்னா என்ன அறியாமை ஆசை செயல் கர்மா அவித்யா காம கர்மா ஆஹ செயல்கள் பித்ததே ஹிரதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா வாழ்க்கையில் தன்னை பற்றி என்னை பற்றி உலகத்தை பற்றி ஈஸ்வரனை பற்றி எல்லா விதமான சந்தேகங்களும் பந்தம்னா என்ன மோக்ஷம்னா என்ன எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சந்தேகம் பந்த விஷயத்தில் இருக்கிற சந்தேகம் மோக்ஷஸ்வரூபத்தில் இருக்கிற சந்தேகம் எல்லாமே க்யந்தே சாஸ்ய கர்மாணி அத்தனை கர்மாக்களும் சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆகாமி கர்மாக்களும் அழிஞ்சு போயிடும் தத்துவபோதத்தில் படிச்சுருக்கிறதுலாம் ஞாபகப்படுத்திக்கணும் தஸ்மின் பராவரே திருஷ்டே சதி அதாவது மேலான கீழான எல்லாவற்றுக்கும் ஆதாரமான மெய்ப்பொருளை நன்றாக உணர்ந்து கொண்டால் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இத்தனை நன்மை ஏற்படும் சொல்லியிருக்கார் ரொம்ப அழகாக இதுக்கு சுபேக்ஷண சப்தத்துக்கு ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இனி அடுத்தது ராமோராமோதோ நேயோ நயோ நய வீரசக்தி மதாம் சிரேஷ்ட மோ விராமோ விர மாநய வீரோவி योगिनो நனந்தலே அோகிணமே என் நனந்தேத்மே பரம் ப்ரீயத்தை இது பத்மபுராணே ஸ்வேச்சையமணீய வஹன்வா தாசரீராம ராமசப்த்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் अस्मिन् அஸ்மி इति ராமாக யோகிகள் இவனிடத்தில் ரமிக்கிறார்கள் भगवान நினச்சி சந்தோஷமாக இருக்கிறதுனால பகவானுக்கு ராமஹான்னு பேர் ஆஹா அஸ்மின்னு அஸ்மின்னா அஸ்மின்னு ஈஸ்வரே அஸ்மின்னு பிரம்மணி யோகினா யோகினால் யோகிகள் மோக்ஷார்த்திகள் எல்லோரும் என்னென்ன ரமந்தே பகவானிடத்தில் ரமிக்கிறார்கள் அதனால் பகவானுக்கு ராமன்னு பேர் எஸ்மின்னு யோகினா ரமந்தே சகா இந்த அஸ்மின் அந்த அஸ்மி பகவானுக்கு ஒரு லக்ஷணம் சொல்கிறார் நித்தியானந்த லக்ஷணே அஸ்மின்னு பகவான் எப்பவும் ஆனந்தமாக இருக்கார் வசிஷ்டர் பேர் வைக்கிறபோது சொந்ததாக சொல்லுவார் வால்மீகி ராமன் இது பார்க்கணும் வசிஷ்டர் பேர் வைக்கிறபோது ஸ்வயம் ரமத்தே அந்யான் ரமையத்தி இது ராமகா இவன் தானும் ஆனந்தமாக இருப்பான் பிறரையும் ஆனந்தப்படுத்துவான் அப்படிங்கிறதுனால இவருக்கு ராமகான்னு பேர் வைத்ததா புராமாயண உப உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள்லாம் சொல்லுவார்கள் ராமன் உபன்யாசம் பண்ணுற பெரியவர்கள்லாம் சொல்லி கேட்டு பழக்கம் ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கான்னுக்கு சந்தேகம்தான் ஆனால் ஒரு பெயர் வைக்கிறார் ஸ்வயம் ரமத்தே அந்யான் ரமயத்தி இது பாஷ்யத்தில் பிங்கில் தானும் சந்தோஷமாக இருப்பார் மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார் அது அதுக்கு ஸ்லோகம் சொல்கிறார் பத்ம புராணத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் ராமசப்தத்துக்கு அர்த்தம் ரமந்தே யோகினோ யஸ்மின் யோகிகள் எவனிடத்தில் ரமிக்கிறார்களோ நித்யானந்தே சிதாத்மனி எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய சைத்தன்யஸ்வரூபத்தில் இது ராமபதேன இது இவ்வாறு ராமபதத்தினால் ஏதத் பரம்பிரம்ம அபிதீயத்தை பரபிரம்மன்தான் இராம சப்தத்தினால் சொல்லப்படுகிறது அதனால் நம்ம ராமாயணம் படிக்கிறபோது ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமகா அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பாடிக்கணும் இதி பத்ம புராணி இதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் பத்ம புராணம் யார் பார்த்தா ஒரு ஒரு புராணம் இப்போ நிறைய ஸ்லோகத்தோடு இருக்குது இத்தனையும் ஏன் வச்சு சொல்லணும்னா என்னவாக இருக்கணும் இப்போ நமக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சௌகரியங்கள்லாம் இருக்குது வேணுன்னா பத்ம புராணத்தில் போய் தேடிப்படலாம் ஆச்சாரியால் காலத்தில் எந்த ச எந்த புக்கு வச்சு எந்த இது ஐபேட் வச்சுருந்தார் எந்த கம்ப்யூட்டர் வச்சுருந்தார் இதி பத்ம புராணேனு எழுதணும்னா அடுத்து ஸ்வேச்சையா ரமணீயம் வபுர்வகன் வா தாசரி ராம தன்னுடைய இச்சையினால் அழகான ஷரீரத்தை எடுத்தார் தசரதனுடைய புத்திரனாக எஸ்து தாசர்பூத்வா ரணேகத்வாச்சராவணம் ரரக்ஷலோகான் வைகுண்டா சனோரக்ஷது சின்மயா அப்படின்னு நாங்கள்லாம் குழந்த சின்ன வயசில் படித்தோம் எவர் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து இராவணனை வதத்தில் யுத்தத்தில் கொன்று லோகத்தை எல்லாம் காப்பாற்றினாரோ அப்படி அறிவுமயமான வைக்குண்டஸ்வரூபமான மகாவிஷ்ணு நம்மையும் காப்பாற்றட்டும்னு அர்த்தம் அதில் ராமசப்தமே கிடையாது யஸ்து தாசர்பூத்வா ரணேஹத்வாச்ச ராவணம் ரரக்ஷ லோகான் வைகுண்டா சனோரக்ஷது சின்மய யஹா வைகுண்டா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து ராவணனை வதத்தில் கொன்று உலோகத்தை காப்பாத்தினாரோ அப்பேற்பட்ட வைகுண்டன் சின்மயன் அப்பேற்பட்ட சின்மயன் நம்மையும் காப்பாற்றும் இதெல்லாம் நாங்கள் சின்ன குழந்தையாக இருந்தபோது சொன்ன ஸ்லோகம் எஸ்துதாசரதிர் பூத்வாரணே ஹத்வாச்சராவணம் ரரக்ஷலோகான் வைகுண்ட ரக்ஷது சின்மய அப்போ இதுதான் ராம ராமகதான்னு போடுவார் ராமோதந்தம்னு ஒரு புஸ்தகம் ராமகதான்னு ஒரு புத்தகம் இதில் இருந்து எடுத்த இதில் போட்டது தான் சித்தூர் பரீட்சைக்கே இதெல்லாம் உண்டு ஆஹா தசரதருடைய புத்திரன் ராமன்கிறது செகண்டரி மீனிங் தான் ஃபஸ்ட்டு மீனிங் என்னது எஸ்மின் ரோ எஸ்மின் யோகினா ரமந்தே சகா ராம எவரிடத்தில் யோகிகள் ரமிக்கிறார்களோ அவன் ராமன் என்பது கருத்து அடுத்தது விராம அவசானம் பிராணினாம் அஸ்மின் நிதி விராம விராமான்னா சாதாரணமாக ரெஸ்ட்டு இன்டர்வல் பஞ்சதச நிமிஷாக விராமா அப்படின்னு சொன்னால் பதிஞ்சு நிமிஷம் விராமான்னு சொன்னான்னு அர்த்தம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறார் எல்லாரும் இவங்கிட்ட தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது பிரதிவேஷோ சிப்பிரமா பாஹிப் பகவானே யூஆர் மை ரெஸ்ட் பிளேஸ் பிரதிவேஷோ சி பிரிவேஷோ சின்ன என்ன அர்த்தம் நீ என்னுடைய ஓய்விடமாக இருக்கிறாய் ஓய்விடமாக இருக்கிறாய் பிரபா பிரபாகி என்னை நன்றாக காப்பாற்று என்ன பண்ணுறதுன்னா நான் உங்கள்கிட்ட வர்றேனோ இல்லையோ நீ எங்கிட்ட வந்துவிடு பிரபத்யஸ்வ பகவான் நம்மளை சரணாகதி பண்ணுறதான் எப்படி நாம் பகவானை சரணாகிதி பண்ணுறதுக்கு பதிலாக பகவான் வந்து பகவானே நான் வராட்டாலும் நீ எங்கிட்ட இது வே ஆஃப் பிரசன்டேஷன் வேதமந்திரம் இது சீக்ஷாவல்லி பிரதிவேஷோசி பிரபாகி மா பிரபத்யஸ்வ என்னை நீ அடைந்து என்னை காப்பாயாக எங்களுடைய ஓய்விடமாக நீ இருக்கிறாய் எங்களை அடைந்து எங்களை காப்பாயாக அப்படின்னு மந்திரம் இருக்குது இங்கே என்ன சொல்கிறார் விராமகான அர்த்தம் அவசானம் அவசானம்னா எண்டுன்னு அர்த்தம் பிராணினாம் அஸ்மின்னு உயிர்களுக்கெல்லாம் ஓய்விடம் யார்னா இறைவன்தான் இறைவன்கள் உயிர்களுக்கு ஓய்விடமாக விளங்குபவன் ஆகையினால் அவருக்கு விராமகான்னு பேர் ராமகா விராமகா ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் ராமசப்தம் வேற இது வி வீங்கிறது போட்டோன்னே விராம விரத விரத்க்கு அர்த்தம் விகதம் ரத்தம் அசிய விஷய சேவாயாம் இரதாக சொல்கிறார் பாருங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் எல்லாம் வந்து இது நமக்கு நாக்கு கண் மூக்கு இதில்லாம் விட்ரா பண்ணி இந்திரிய விஷய சுக்கத்துலேருந்து வித்ரா பண்ணின்றவனுக்கு பேர் விரதா விகதாக ரத்தா விரதா ரத் அதுல எல்லாம் சந்தோஷப்படுறது நான் சாப்பிட்ற ஐட்டம் பேசின்னு இருக்குது காசிப் பண்ணுறது காசிப் ஆனந்தா வைக்கணும் அப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இல்லையா இன்னத்தை இல்லாமல் அதெல்லாம் சொல்லார் விஷய விகதம் ரதம், அஸ்ய ரத்தம்னு சொன்னால் வெளி விஷயத்தில் போய் சந்தோஷப்படுறதுலேருந்து விட் விட்ரா பண்ணிவிட்டான்னு அர்த்தம் எல்லாம் நான் விட்டுவிட்டேன்ப்பா இந்த ஊரை சுற்றுறது கண்ட வாழ்க்கை பேசுகிறது கண்டதை கண்டதெல்லாம் கேட்கறது தேவையில்லாதெல்லாம் முகந்து பார்க்கறது எல்லாம் விதவிதமாக சென்டை வச்சுன்னு முகந்து மோந்து பார்க்குறது இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு மோந்து பார்க்குறது அப்புறம் வந்து இந்த உடம்பெல்லாம் இது பண்ணுறது சாஃப்டாக வச்சுக்கிறது நல்லாமல் இருக்குது ஏதோ கிடச்சது இந்த உடம்பு இந்த உடம்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கன்சியூம் பண்ணி பண்ணி பண்ணி கெடுத்து வச்சிருக்கோம் கான்ட்ரிபியூட்டே பண்ணுறதில்ல எல்லாம் ONLY கன்சியூமிங் less contribution more consuming. என்னது கான்ட்ரிபியூட் லெஸ் கன்சியூம் மோர் இதுதான் நம்ம ஃபிலாசபி என்ன மகான்கள்லாம் அப்படியா என்ன மோர் கான்ட்ரிபியூஷன் லெஸ் கன்சியூம் அப்புறம் என்ன மினிமம் மினிமம் மினிமம் கன்சியூமிங் ஆஹா பண்ண பண்ணது ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அதனால் விகதம் ரத்தம் அஸ்ய விஷய சேவாயாம்கிற விஷயத்துக்கு சேவை பண்ணுறாராம் இவர் விஷய சேவாயாம் அது ஜடவஸ்து ஆகினாலும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது எல்லோரும் ஒன்று ஒன்று பாருங்கள் இந்த பேனாக ஒன்று வாங்கிட்டு கொடுத்துருவா இது பாருங்கோ இது நீங்கள் தான் வச்சுக்கணும்னா இன்னும் நீயே வச்சுக்கோ எனக்கு என்னத்துக்கு இல்லை நான் அப்பப்போ வந்து கேட்பேன் நீங்கள் வச்சுட்டுருக்கேட் அதெல்லாம் நான் நான் கொடுத்துருவேன் அப்போ எங்கிட்டயே கொடுத்துருங்கோன்னு வச்சுக்கோ ஏ நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் பேனேன் ஒரு அன்பாக கொடுத்தா ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன் எப்படின்னா எனக்கு தேவையில்லைப்பா உன்னோட அன்பே போகிறோம் உன்னோடய பொருள் வேண்டாம் ஓ அன்பை நான் வேண்டான்னு சொல்லலையே இல்லை அன்பை வெளிப்படுத்துவது பொருள்னா அது தேவையில்லை அன்பை பிர பிரனையினாலேயும் ஏதோ பொருள்னாலே பண்ணுறோம் போயிட்டு போகிறது அதை பற்றி இதெல்லாம் இல்லை ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக அது கொடுத்து அதை கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாரோ எப்போ இனித்தையோ கொடுத்துட்டா கொடுத்து விட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதை பற்றி கேட்டால் என்கிட்ட அது என்னாச்சோ எனக்கு தெரியாதுன்னு அது எப்படி தெரியாமல் போகும் பெரிய சண்டைக்கே வந்துவிட்டாவா நான் என்ன பண்ண முடியும் எத்தனையோ வேலையில் மறந்து அது எப்படி மறந்து போச்சுன்னு என்ன அப்படின்னு என்ன பண்ணுறது என்றைக்கோ கொடுத்ததை வச்சுட்டு நம்மள்ட்ட இன்றைக்கி சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் கிருஷ்ணார்ப்பணம் முஸ்து இப்படிலாம் அனுபவங்கள்லாம் இருக்குது அதனால சொல்கிறேன் அது யாராருக்குலாம் தேடாதிங்க உடனே அது அடுத்தது யார் சுவாமிகிட்ட இப்படிலாம் பண்ணியிருப்பா அனாவசிய வேலை ஆஹா விகதம் ரத்தம் அசிய விஷய சேவாயாம் இது விரத விஷய சேவாயாம் விரத விஷயங்களை போய் சேவிக்கிறதே இல்லை அங்கே இங்கேயும் போயிண்டு இன்ட்ரோ அதாவது அகநோக்கிலே இருந்து ஆனந்தமாக இருக்கான் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு சொல்லி என்னென்னா அந்த பஷதி கஷ்டித் தீர்ப்பிரத்யேகாத்மானத்து ஆவருத்த சக்ஷர் அமிர்தத்வம் இச்சன் இந்த பாக்கிய விஷயங்களில் போகிறதே கிடையாது ரொம்ப மோர் அண்ட் மோர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான் தேவைப்படுற போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்டாக இருந்து எது தேவையோ அது ஆச்சாரியர்கள் சொல்லுவார் இந்த கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆக ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்வரன்னுன்னு இருக்குது ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் அவர்ஜனீயான் விஷயைச்சரன் அப்படிம்பார் அவர்ஜனீயைஹி விஷயைஹி தவிர்க்க முடியாத விஷயங்கள் அனவாய்டபுள் பல்லு தேய்க்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து அன அனவாய்டபுள் அதனால் அவர்ஜனீயைஹி விஷயைகிம்பர் தவிர்க்க முடியாது தவிர மற்றதுலாம் ஒன்றும் கிடையாது ஆக இந்த அளவில் நான் விஷ்ணு சாஸ்திர நாம பூர்த்தி பண்ணுறேன் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் மற்ற நாமாக்களுக்கு அர்த்தங்கள்லாம் பார்ப்போம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் नमामि पुरुषोत्तमम ஷத்தமம் நமஸ்தய சகசிரமூர் पुरुषाय சே புருஷா சோட்டிணே ந கோவிந்தநீராஜிக்கு